வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகர்கரையில் ஆர்பியஸ் என்ற கப்பல் மூழ்கியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு மேரிலாந்தில் ஹால்டிமோர் என்ற இடத்தில் பரவிய தீயினால் ஆயிரத்தி கட்டிடங்கள் முப்பது மணி நேரத்தில் தீக்கிரையாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சார்லி சாப்ளினின் முதல் திரைப்படம் கிட் ஆட்டோ ரேசஸ் அட் வெனிஸ் என்கின்ற திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கியூபாவுடனான மற்றும் இறக்குமதி தடைகளை ஐக்கிய அமெரிக்கா கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து கிரனடா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரிஷ் குடியரசு லண்டனில் என் பத்து டவுனிங் வீதியில் அமைச்சரவைக் கூட்டம் இடம்பெற்ற போது அங்கு குண்டு தாக்குதலை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மேஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக தமிழ் இனையமானாடு சென்னையில் ஆரம்பமானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு புளுட்டோ நெப்டியோனின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தது அப்போது இந்த இரு கிரகங்களுமே கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வட கொரியா குவாங் மியாங் ஜாங் நான்கு என்கின்ற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டாம் ஆண்டு சார்லஸ் டிகன்ஸ் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜிஹெச் ஹார்டி ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவநேய பாவானர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தவக்குல் கர்மான் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஏமன் நாட்டவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் பயஸ் திருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹென்றி யூலன் யாழ்ப்பாண ஆயர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குனால் திரைப்பட நடிகர் இன்னாலின் சிறப்புகள் கிரனடா விடுதலை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை